இமாம் தொழுகை நீட்டும் போது அது தலைவரிடம் முறையிடுவது தமது மகன் தொழுகை நீட்டும் போது மகனே நீண்ட நேரம் தொழுவித்து விட்டீரே என்று அபு உசை கண்டித்துள்ளனர்